நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு நாலாம் வருஷம் ஐரோப்பாவில் எஸ்டோனியா அப்படிங்கிற நாடு அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க இதுல அந்த நாட்டு அஞ்சல் துறை சிறப்பிச்சிருந்தது அந்த நாட்டு தேசிய கொடியோட நூத்தி ஆண்டு நிறைவை குறிக்கிறதுக்காக அதே அந்த நாடு இரண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த நாட்டு தேசிய கொடியோட நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கவும் அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க இது ஏன் இன்னைக்கு நம்ம அஞ்சல் தலை தகவல்ல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ்டோனியா நாடு தேசிய கொடிய அறிவிச்ச தினம்தான் இன்னைக்கு ஜூன் நாலு அறிவிக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டு தேசிய கொடிக்குன்ட்டு வருஷத்துல ஒரு நாளை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஹங்கேரி நாடு மார்ச் பதினாறாம் தேதியை தேசிய கொடி தினமா கொண்டாடுவாங்க இட்டாலி ஜன்வரி ஏழாம் தேதியையும் அமெரிக்காவில ஜூன் பதினாலாம் தேதியையும் பிரேசில்ல நவம்பர் பத்தொன்பதாம் தேதியையும் இப்படி உலக நாடுகள் அவங்களோட தேசிய கொடிக்கின்ட்டு ஒரு நாளை வச்சு கொண்டாடுறாங்க ியால நம்ம தேசிய கொடிக்கு தனியா ஒரு தினத்தை வச்சு நாம கொண்டாடுறது இல்லை ஆனா முப்படைகளோட கொடி நாள் அப்படின்ட்டு நம்ம இந்தியால ஏழாம் தேதிய கொண்டாடுறோம் ஓகே சரி எஸ்டோனியா நாட்டோட தேசிய கொடிக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த நாடு பல காலகட்டங்கள்ல பல கொடிகள் இருந்திருக்கு நம்ம இந்தியாவை போலவே பல தேசிய கொடிகள் எஸ்டோனியா நாட்டில் இருந்ததை நாம் தெரிஞ்சுக்க முடியுது எதனால் இப்படி பல கொடிகள் அந்த நாட்டில் பல காலகட்டங்களில் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா அதெல்லாமே அந்த நாட்டை ஆக்கிரமிச்சதுனால ஏற்பட்டது தான் இரண்டாம் உலக போர் காலங்களில் ஜெர்மனியாலேயும் ரஷ்யாவாலேயும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுனால் எஸ்டோனியா நாட்டோட தேசிய கொடி மாறிக்கிட்டே இருந்தது அந்த காலகட்டங்கள் அந்த சமயங்கள்ல பேசிக்கலாகவே எஸ்டோனியா நாட்டோட தேசிய கொடி அந்த நாட்டு பல்கலைக்கழக மாணவர் சங்கம் அதாவது எஸ்டோனியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அசோசியேஷனோட கொடியா இருந்ததைத்தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் ஜூன் நாலாம் தேதி அந்த நாட்டோட தேசிய கொடியாகவே அறிவிச்சாங்க ப்ளூ பிளாக் அப்புறம் ஒயிட்டு ரெக்டாங்குலர் பேண்டு அதாவது நீலம் கருப்பு வெள்ளை நிற செவ்வக வடிவே பட்டையால் ஆனதுதான் தான் எஸ்டோனியாவோட தேசிய கொடி நம்ம இந்திய தேசிய கொடியில் இருக்கிற மாதிரியே மூணு நிறங்கள் எஸ்டோனியா நாட்டு கொடியிலையும் இருக்கு இதில் நீல நிறம் ப்ளூ ஸ்கையை அதாவது நீல வானத்தை குறிக்கிறதுக்கும் கருப்பு நிறம் அந்த எஸ்டோனியா நாட்டு மக்கள் எதிர்கொண்ட கஷ்டங்கள் அதாவது டிஃபிகல்டிஸை குறிக்கிறதுக்கும் அடுத்ததா வெள்ளை நிறம் அமைதிய அதாவது பீசை குறிக்கிறதுக்கும் அந்த தேசிய கொடியில் வண்ணங்கள் தீட்டியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்ப தொண்ணூற்றி வருஷம் முழு சுதந்திர நாடான எஸ்டோனியா நாட்டோட தேசிய கொடி பதிவு செஞ்ச அஞ்சல் தலைகளை நாம் உலக நாடுகளோட தேசிய கொடிகள் அதாவது நேஷனல் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் ஜென்ரலாக கொடிகள் அதாவது ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் சேகரிக்க முடியும் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்